तापत्रय विनाशाय சச்சிந்தோோத்ப்பாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமண உச்ச பரி துா் பிரித்தமனந்தம் சுகமா தயஸிஞ்சனிஷம் குரரம் ஜ பலிநோயே நிராமிஷா ததாமிஷம் परित्यज्य ससुखं समविन्दत अवधूत தத்தாத்ரேய பிராமண குரு யதுமகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறார் தனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் இருந்ததாக சொன்னார் நீங்கள் எப்படி இப்படி சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார் அதனால் அவர் சொன்னார் எனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் இருக்கிறார்கள் அதாவது அவர் ஜானி ஆனா இருபத்தி நாலு குருமார்கள் உதாரணங்கள் திருஷ்டாந்தங்கள் அதன் மூலம் அவருக்கு ஏற்கனவே இருக்கிற ஞானத்தை அந்தந்த திருஷ்டாந்தங்கள் மூலம் பலப்படுத்தி இருக்க உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை மனசில் வைத்து கொண்டு ஒரு ஒன்றாக சொல்லிக்கொண்டு வருகிறார் இப்போது இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் அதாவது குரர பக்ஷிக்கிட்டேருந்து தியாகத்தை கத்துண்டேன் தியாகம்தான் சுகம் பொசஸ் பண்ணுறது துக்கம் ரினன்ஸ் பண்ணுறது சுகம் அப்படிங்கிறார் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது துக்கம் எல்லாத்தையும் விடுறது சுகங்கிறார் நம்ம நினச்சிக்கிறோம் சேக்க சேர்க்க நமக்கு சுகம் நினைக்கிறோம் விட்டுட்டா நமக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் அப்படி இல்லைங்கிறார் அது சொல்கிறார் பிராமண உவாச்ச பிராமணன் பிராமணனுங்கிறது இங்கே அவதூத தத்தாத்திரேய பிராமண குரு சொல்கிறார் பரிகிரகோஹி துக்காய இந்த துக்கம் இப்போ நாம் சேக்க அது துன்பத்தில் தான் முடிகிறது ஆஹ் துக்காய பவத்திங்கிற எதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறோமோ ஒரு ஃபோனில் கூட என்ன பண்ணுறோம் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் என்னைக்கா ஒரு நாள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் என்ன ஆகிடுது எல்லாம் லோடாகிடுது இதெல்லாம் ஓவரா போயிடுத்து எல்லாத்தையும் ஒரே நாளுக்கு ஃபுல்லாக டெலீட் அப்படின்னா ஒரு ஆனந்தம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் எத்தனை தான் பார்க்குறது உலகத்தில் நல்லதும் நிறைய இருக்குது கெட்டதும் நிறைய இருக்குது சில பேருக்கு கெட்டதை நிறைய பார்த்துட்டே இருக்கிறதுல ஒரு ஆனந்தம் சில பேருக்கு நல்லதை பார்த்துட்டே இருக்கிறதுல ஒரு ஆனந்தம் ஆனால் நல்லதுக்கும் முடிவில்லாததுனால ஒரு லெவலில் இதெல்லாம் விட்டுட்டு சாந்தி அடையிறது நல்லது புத்திசாலித்தான் சாஸ்திரத்துலேயே சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் அடிப்படை பொருளை குறைக்கிறது நமக்கு பொருள் இது தேவைகள் எல்லாம் நிறைய குறைச்சிக்கிறது ஆன்மீகத்தினுடைய முதல் அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பேச்சை குறைக்கணும் பொருளை குறைக்கணும் ஆற்றலோட நிறைய பேசுறதையும் குறைக்கணும் தனியாக இருக்கணும் யோகஸ பிரதமம் துவாரம் வாங்நிரோதோ பரிகிரகா நிராசாச்ச நிரீகாச்ச நித்தியம் ஏகாந்தசீலதா அப்படின்னு விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் உபதேசம் பண்ணுறார் அதாவது தியானம் பண்ணணும்னா யோகஸ பிரதமம் துவாரம்னா தியானம் பண்ணணும்னு நாம் முதல்ல பேசாமல் இருக்கணும் மௌனமாக இருக்கணும் அப்புறம் பொருளெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது அப்புறம் பொருளை விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பொருளை சேர்க்கணுன்னு பழையபடியும் ஆசைப்படக்கூடாது அதுக்காக வேலையும் செய்யக்கூடாது தியானத்தில் தான் உட்கார்ந்துருக்கணுமே தவிர வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பூஜை பண்ணுறேன் கோயிலுக்கு போகிறேன் யாத்திரைக்கு போகிறேன் அதெல்லாம் பண்ணக்கூடாது தனியாகவும் இருக்கணும் யாரோடையும் சேரக்கூடாது இத்தனை சொல்கிறார் இதுதான் தியானத்துக்கு முதல் படிங்கிறார் அதாவது மௌனம் அபரிக்கிரகம் ஆசையின்மை செயலின்மை அப்புறம் தனிமை இத்தனையும் வேணுங்கிறார் தொடர்ந்து பார்க்கறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டு ப்ராஹஉச்ச பரிக்கிரோஹி துாயா பிரியதமம் நனந்தம் சுகம் ஆனோதி தான்யிச்சன சாமிஷம் குரரம் ஜக்னு ससुखं समविन्दत மனமார்ந்தி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்